தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மெய் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சோதனைகள் வரும் எதற்கு சோதனை உனக்கு முடி யார் நம்மை சோதனைகள் வழியாய் நடத்துகிறார் ஏன் இந்த சோதனையின் பாதை நமக்கு அவசியம் தேவன் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் அதை செய்ய தயங்குகிறாயா இந்த செய்தியை கேளுங்கள் தன் வாழ்க்கையிலும் அநேக சோதனைகளின் வழியாய் வந்த அப்போஸ்தலர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் தன் வாழ்க்கையின் அனுபவங்களை திருவசனத்தோடு உங்களுக்கு சாட்சியாக சொல்லவிருக்கிறார்கள் சகோதரனே சகோதரியே சோதிக்கப்படுகிறாயா பாடுகள் அனுபவிக்கிறாயா சோர்ந்து போகாதே விசுவாசத்தில் உறுதியாயிரு பொறுமையை காத்துக்கொள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உனக்கு அதிக புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரப்போகிறது இந்த செய்தி புதிய வெளியாகிறது நான் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சவியாய் கூடி கருத்திற்கு பரிசுத்த ஆராதனையர் எடுக்கும் முடியாத நமக்கு தந்த நல கிருபைக்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் லே லோயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார் அரும்பெரும் காரியங்களை செய்ய போகிறார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நான் ஜெப வேளையில் இருக்கும் காலையில் ஜெபத்திற்கு ஆராதனைக்கு வருகிற ஜெபிக்கின்ற நேரத்தில் நீண்ட நாட்களாக பலன் கூடாத ஒரு மரம் தென்னை மரம் மாதிரி மரம் தென்னை மரம் மாதிரி இல்லை அதிலிருந்து வருகிற ஒரு பொதி வெளியே பெரிய பொதியாக பாலை வெளியே வந்திருக்கிறது பார்க்கும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கு இந்த மரம் காய்க்காது பெருமையில காய்க்காது இதில் பலன் எடுக்க முடியாது என்று எண்ணிய அப்படி ஒரு மரத்தில் பலன் உண்டாகிறதை நான் காணகிறேன் அலையலோயா ஆனால் அப்படினாலே தேவர் தமிழக ஜனங்களை ஆசிரதிப்பார் ஹலேலோயா நீண்ட நாட்களாய் நீண்ட நாட்களாய் குறைவோடு விலைகனத்தோடு நீண்ட நாட்களாய் ஒன்றும் ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே என்று விரும்பி அடைந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை தேவன் கட்லையிட போகிறார் ஹலே லோயா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டிருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்து இருக்கிறார் அப்படினால தேவனுடைய நன்மையை நமக்கு தேவர் வாக்குறுதி இருக்கின்றார் அந்த வாக்கு நம்ம நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இன்று அநேகர் கிறிஸ்தவ பாதை என்றால் அதாவது எப்படி இருக்கும் என்று அறியாமல் இருக்கிற அப்படின்னாலே ஓ இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்று மிரழுகிறதை நாம் காணுகின்றோம் ஆண்டவரா இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இதுதான் வழி என்ன அல்லாமல் ஒருவனும் பல்லோகத்துக்கு வர முடியாது என்று கருத்து சொல்லி இருக்கிறார் அவர்தான் வழிகாட்டி அவர் எந்த வழியாக சென்றாரோ அந்த வழியை சென்று நமக்கு தேவன் வாக்கர்கள் இருக்கிற அந்த நன்மையான ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் இன்று நமக்கு தேவன் தருகின்ற ஒரு சில வித வாக்கியங்களை நாம் தியானித்து நன்மையான ஈவுகளை பெற்றுக் ஆண்டவர் நமக்கு அனுக்கரகம் செய்வாராக யாக்கோளு பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் வாக்கியத்தை விளங்குகிற அங்கு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தட்டம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் வசனத்தை நன்றாக நாம் கவனிப்போம் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவன் சோதனை கற்றுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே புடப்பிடுதல் உண்டு தேவர் நம்மை அந்த வாக்கு பண்ணப்பட்ட அந்த நல்லாசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி அடைய செய்ய முடியாத என்ன செய்கிறான் சோதனையின் வழியாக நம்மை அவர் நடத்துகிறார் என்று விரைவாக்கு நமக்கு சொல்லுகின்றது அந்த சோதனையை சகிக்காத முடியும் சோதனை வரும்போது ஆண்டவரை மறுமறுக்க ஆண்டவருடைய அன்பிலே குண்டிப்போக சோதனை வரும்போது தேவரை வாயில் வந்ததை சொல்ல இப்படியெல்லாம் தோல்வி அடைகிறவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த நல்லாசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தீப பிடித்து வைத்து தேய்க்கு ஆனா பாக்குறவர்களுக்கே மறுக்கடியாக இருக்கும் பாக்குறவங்களுக்கே பரிதாபமாக இருக்கும் அடுத்த வாரத்தில் சோமாயி அது சைக்க சைக்கேனால் அதுக்கு முடியவில்லை அலருது காந்தது வலிக்கது என்று சொல்லி ஆனா அந்த தாய் அதை பிடிச்சது செய்யறவருமே ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தேவையான வாக்குகள் இருக்கிறார் என்ன வாக்குகள் இருக்கிறார் ஜீ கிரீடத்தை ஜீவிர வாக்குகள் இருக்கிறார் சோதனை சைக்கிற மனிதன் அந்த சோதனையிலே அந்த பரீட்சையிலே உத்தமன் என்று கண்டால் அதிலே ஜெயம் பெற்று விட்டால் அவருக்கு வாக்குப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுப்பாக்கு சொல்கின்றது ஆண்டு சொல்லு அருமை கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில சோதனை உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனை நிறைந்த வாழ்க்கை வாருங்கள் அதாவது மண்ணிலே இருந்து தான் தங்கத்தை எடுக்கின்றார்கள் அந்த தங்கம் மண்ணும் தங்கமும் கலந்துதான் இருக்கும் அதை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு உருக்கி உருக்கி உருக்கி அது தங்கத்தை தனியாக எடுத்து அது ஒரு மகிமையான காரியத்துக்கு பயன்படுத்துகின்றது போல நம்முடைய வாழ்க்கையில நம் ஆதாமின் சந்ததிகள் அநேக அழுக்குகள் உண்டு அநேக ஜென்ம குணங்கள் நம்மளே உண்டு அறியாமலே நம்ம மேற்கொள்கின்றது இவைகளெல்லாம் இவைகளை நீக்குகிறது எங்கே என்றால் புடத்தில் வைத்துதான் புடத்தில் வைத்துதான் அதை நீக்குகின்றது அது முடியாத அதாவது சோதனை என்னும் புடம் நமக்கு உண்டு அதிலே நாம் உத்தமர்களாக விளங்கிவிட்டால் ஆண்டவர் மக்களவை பெற்றுக் கொள்வோம் என்று திருவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதே முதலாம் அதிகாரம் ரெண்டு மூன்றும் சனங்களை வாசெய்யலாம் யாக்கோ பொதுவா நிருப்போம் அதிகாரம் ரெண்டு மூன்றும் சகோதரே பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது என்னுடைய சகோதரர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எண்ணுங்கள் சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள் அதை வந்து விசாரணை எதற்கென்றால் உங்களை உயர்த்த முடியாத இந்த விசுவாச பரீட்சையில் நீங்கள் ஜெயம் பெறும் போது தேவர் வாக்கு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய சோதனையே சகிக்கணும்ோதிக்கப்படுவர்களை என்ன பண்ற கஷ்டப்படுறீங்க ஏற்படும் போது எனக்கு அனுமதித்து சோதனை சகித்து அதில் வெற்றி பெறும் போது தேடுகிறோம் அருமையான கத்தடி பிள்ளைகளை இன்று கத்தடி வார்த்தை அமைப்பாற்று சொல்லுகிறது சோதனையை சகிக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு சாட்சியான சொல்லுகிறேன் நடந்தது யாருமே தாங்கக்கூடாத இழப்பு அதற்கு மறுநாள் அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு குடும்பம் சென்றது போகும்போது அங்கு என்ன நிகழ்ச்சியை பார்த்தார்கள் என்றால் கோரம்பாயும் பயபடும் பாட்டு போக்கு வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் படைகளுக்கு உண்டு சோதனை சகிக்கும் போது அவன் எப்படி விளங்குவான் உத்தமன் என்று விளங்குவார் எத்தனை பேர் செய்வீர்கள் யோபு என்ன சொன்னார் அவர் கொடுத்தார் தேவனுக்கு மனதில் வைத்துக் கொண்டேன் எப்படி இருக்கிறார்களோ என்று எண்ணியின் மனசுல ஒரு பெரிய வாரம் இருந்தது அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் தேவனுக்கு மிகவும் நன்றி சொன்னேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதை பற்றி கவலை தேவனாய்க்க நமக்கு வாக்குகள் இருக்கிற காரியத்தை அருள்வார் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க பிரசங்கத்தில் ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன் ஆண்டவரே யோவுக்கு எல்லாத்தையும் ரெண்டு மடங்கா கொடுத்தீரு பிள்ளைகள் பத்து தானே கொடுத்திருக்கிறீர் என்று கேட்டேன் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகள் பத்து இன்னும் முன்தினம் பத்து பிள்ளைகளும் அங்கே இருக்காங்க இதோட இருபது ஆச்சு என்று சொன்னார் என்று சொன்னார் அந்த நம்பிக்கையுடைய தான் மறித்தவர்கள் துக்கப்படுகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் எனக்கு அருமையா இருந்தவர்கள் அதாவது அவர்களது உலகத்தின் பாடுகளை அனுபவிக்காமல் அவர்கள் பாக்கிவார்கள் அவர்கள் தேவை இடத்தில் எண்ணுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவார்கள் பிள்ளைகளே உத்தமர்கள் எத்தனை பேர் கோயிலுக்கே வரமாட்டார்கள் குறித்து நான் சாட்சி சொல்லாமல் இருக்க முடியுமா சோதனைகள் வந்தவுடன் கலசல் படுகிறது அந்த சோதனையில புத்தகத்தினுடைய முகவரை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது உத்தமன் உத்தமன் யோபு உத்தமன் அங்க அவருடைய புஸ்தான் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் ஆரம்பிக்குது உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்பிட்டு விலைகிறவன் ஆகிய மனிதனை போல கிழக்கத்தி புத்திரன் ஒருவரும் இல்லவே இல்லை என்று ஆண்ட சொன்னார் சாட்சிகள் இருக்கிறபடிய இந்த சாட்சியை கருத்தர் சொல் வாழ்த்துவதற்கு முன்பாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக வாழ்கின்றோம் அதற்காகவா நாம் இந்த ஐக்கிய துருக்குள்ளே வந்தோம் அதற்காகவன் இந்த பாதையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அலேலையா பயமே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் மருமைக்காக மருமை அடைய முடியாது மனிதன் அதுல மனதார பாவல் செய்துவிட்டு அப்புறம் அறிக்கை செய்வது அது உத்தம அல்லது பரீட்சையில் தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து விழுந்து விழுந்து எழம்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது வாழ்க்கை எப்படி வேண்டாம் வாக்குறோக்கி இருப்பதல்ல என்ன என்றால் உத்தமத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் தவறிவிட்டால் வாக்கு பண்ணப்பட்ட தேசமும் நம்மை விட்டு போய்விடும் என்று யாத்திராகும் புத்தகத்தில வாத்திராக பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று 23 இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கலாம் அவர்கள் மாறாவிலே வந்த போது ஜனங்கள் வாக்கு தானுக்காய் வழி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவன் வாக்குகள் இருக்கிறார் பாலம் தேனும் ஒடுகிற தேசமாக கானானுக்கு உங்களை நான் அழைத்து செல்கிறேன் என்று அதாவது தேவ அதிகாரம் பெற்ற தேவ மனிதனாகிய மோசன் மூலமாக இவர்கள் கானாருக்கு யாத்திரை செய்கின்றார்கள் இந்த கானார் யாத்திரையிலே பாலம் தேன் ஓடுகிற தேசத்தில்தான் அது இருக்கிறது அதுக்கு இடையிலே சோதனை உண்டு அதுக்கு வழியிலே போராட்டம் உண்டு நெருக்கங்கள் உண்டு பாடுகள் உண்டு இவைகளின் வழியாகத்தான் இந்த கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருந்தார்கள் இதெல்லாம் அனுபவித்து தான் இதெல்லாம் சமாளித்து இதெல்லாம் சகித்துதான் நாம் வந்து காண வாக்கு தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிறத அவர்கள் அறியாமல் இருந்தபடியில் இந்த மாறாளுடத்தில் வந்தவுடன் அவர்கள் சோதனை சகிக்க விரும்பவில்லை என்ன செய்தார்கள் வாசிக்கலாம் மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததனால் குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முருமறுத்து என்ன செய்தாங்க என்னத்தை மோசமாக கை எடுக்கலாம் பாடுனாங்க இப்ப மாறாவின் வந்தோட தண்ணீர் கசப்பு இவ்வளவுதான் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தான் அதே அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான கொஞ்ச நேரத்தில் தண்ணி மதுரமாயிற்று இந்த சோதனை நம்மை தொடர்ந்து பற்றி பிடிக்கிறது இல்லையார் அவர்களேயா இவைகளை சகித்து கொண்டால் அடுத்த இன்பம் உள்ள வாழ்க்கையை வாழ்க்கையை சந்திக்கும் போய்விடும் நம்ம நீங்கி போய்விடும் அரபடினால அண்டவராகி தேவர் நம்மை வாக்கு திட்டத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கின்ற சோதனை சகித்த வாக்கு திட்டம் ஜீவகிரத்தை இவர்கள் இழந்து போய் விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதாவது அருமையான ஓடுமான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது மாடுகள் அவ்வளவு செழிப்பான மேய்ச்சல் மெய்ந்து இருக்குமான் மடியிலே பால் இறங்கி வாறையில் போய் அது படத்து கிடக்கும் போது தென்னால பால் வெளியாகி அப்படியே நதி போல் ஓடிக்கொண்டே இருக்குமா காணமையினாலே தேன்கள் மலை தேன்களை பார்க்கிறோம் கட்டி தேன் ஓடி அப்படிப்பட்ட ஒரு இன்பமான தேசம் அந்த இன்பமான தேசத்தை கத்திர இருந்தார் ஆனால் வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர் ஆனால் அதற்கு ஆலோசனை தந்திருக்கிறார் அல்லவா மகி உண்டியாக தேசத்தை நாம் சுதந்திரிக்க போகின்றோம் நமக்கு ஒரு மகிமையான கிரீடம் வைக்கக்கூடிய காலம் வரப்போகின்றது தேவனது வாக்குகள் இருக்கின்றார் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா சோதனை ஒவ்வொரு பரீட்சை இந்த சோதனையில வீழ்ச்சி அடைகின்றார்களா இந்த சோதனையில என்ன செய்கிறார்கள் மோசடி குரமாக இருக்கிறார் என்றால் தேவனுக்கு என்று நாம் காணுகின்றோம் சாமுகளிடத்தில் சொன்னார் அதாவது அவர்கள் உன்னை வெறுக்கவில்லை என்னை வருத்தார்கள் என்று சொன்னார் அதாவது ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் சாமுகள் போய் தேவனிடத்தில் முறையிட்டார் தேவன் சொன்னார் பிள்ளைகளை ராஜாவாக இருக்கணும் என்று வெறுக்கவில்லை அவர்கள் என்னைத்தான் வெறுத்தார்கள் என்று கித்தர் சொன்னார் அதே வண்ணமாக மோசிக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள் இந்த சோதனை காலத்தில் தேவனுக்கு மயிமை உண்டாததாக மோசி குரோதமாக முறமுறுத்தார்கள் மோசார் எங்க போனார் தேவனிடத்தில் போனார் திட்டிப்பாக மாறிட்டேன் கசப்பு கொஞ்ச நேரம் தானே இருக்கும் அப்படின்னு இனிப்பாக மாறிவிடும் அதுபடினால சோதனையை சகிக்க வேண்டும் என்று தேவைய திருவாக்கு சொல்லுகிறபடினாலே மனிதனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு என்ன என்று தெரிய வரும் சோதனை இல்லாத நேரத்தில் தானும் ஒரு பெரிய விசுவாச நானும் ஆபரகமை போல ஆவரகாக்கு சமானமாக சமமாக ஒரு பெரிய விசுவாசிதான் என்று எண்ணத்தக்கதாக இருக்கும் சந்தர்ப்ப சோதனை வந்து சந்திக்கும் போதுதான் விசுவாசம் நிற்கிறது விசுவாசம் ஆடுகிறதா பின்னாலே மகிறதா விழுந்து போக பார்க்கிறதா என்ன செய்கிறது தெரியும்போது முதலாம் அதிகாரம் வாசிக்கலாம் இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிற மேலுள்ள வார்த்தைகளை பார்த்தால் தெரியும் அவர்களை குறித்து அவசியமான ஆனாலும் ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் அழிந்து போகிற பெண் அக்கினால சோதிக்கப்படுகிறது போலும் அதிக விலை விரை பெற்றதா இருக்கிறவங்க விசுவாச சோதிக்கப்பட்டு வெளிப்போடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுது சோதனையில சோதனை சகித்து சோதனையில நிலைத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா கிறிஸ்து வழிபடும் கனமும் புகழ்ச்சியும் நம்மை அந்த நிலைக்கு கொண்டு நமக்கு கணம் மகிமை புகழ்ச்சி இவர்கள தருவதற்காக அண்டவர் தேவன் என்ன செய்கிறார் சோதனை அனுப்புகிறார் ஹலே லுயா இந்த மண்ணுக்கு கிடைக்கிற இந்த மதிப்பும் கிடையாது பயன்படுத்த முடியாது இந்த அழிந்து போகிற பொண்ணு இருக்கிறது அதை கொண்டு வந்து புடமிட்டு அதை உருக்கி அதில் உள்ள கழிவுகள் வேற ஒரிஜினல் பொண்ணை தங்கத்தை இன்னொரு பக்கமாக மாற்றி அதற்கு அது ஒரு மகிமை உள்ள இடத்திற்கு வந்து விடுகின்றது அது எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு அந்த பொன் மாறி விடுகிறது அதே போல அழியாத விசுவாசம் அது பரீட்சிக்கப்படுகின்றது சோதிக்கப்படுகின்றது சோதிக்கப்பட்டு சோதனை அது எங்க வந்துடுது புடமிடப்பட்ட அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களுக்கு அதுதான் காரியம் புரிந்து கொண்டால் செய்ய வேண்டுமா சகித்துக் கொள்ள வேண்டும் போது பெற்றோர்கள் சொல்வார்கள் மக்களே கண்ணை மூடிக்கொண்டு குடித்து விடு சீனி வைத்திருக்கிறார் இனிப்பு வைத்திருக்கிற உடனே உனக்கு நான் இனிப்பு தந்துருவேன் என்று சொல்லி இனிப்பை காட்டி குடிக்க சொல்வாங்க கண்ணை மூடிக்கொண்டு அது உரப்போ அல்லது கசப்போ எதுவாக மறந்து குடித்து விட்டு உடனே கை நீட்டி சீனி வாங்கி வாயில போட்டீர்கள் இதே மாதிரி ஆண்டு பார்த்து சொல்லுகின்றது நீங்கள் இந்த சோதனையை சகித்துக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் சோதனை இருக்கேருக்கு விசுவாசம் பெயரும் குடும்ப ஜெபமும் போயிடும் தனி ஜபமும் போயிடும் ஆலய வழிபாடும் குறைந்துவிடும் கடவுள் நம்பிக்கை முத்தத்தில் போயிடும் நாம் பார்க்கிறோம் அல்லவா இவர்கள் அந்த கனத்தை மகிமை அழியாமையில் சுதந்திரிக்கிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் இளையில சிறையில் ஜனங்களுக்கு காரார் வாக்கெளியது போல ஆண்டவர் நமக்கூர் இன்பக்காரான ஒரு மைவியார ராட்சியத்தை ஆய்வுப்படுத்தியிருக்கிறார் இளையிலுயா அங்கே வறுமையாக அல்ல ஜீவன சூட்டப்பட்டவர்களாக ராஜாக்களாக நம்மை அமர செய்யும்படியாக வாக்களி அதற்கு தேவர் வைக்கிற பரீட்சை சோதனை என்று நாம் காணுகிறோம் சோதனை ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையிலே இருக்கும் அவைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் கடனா வியாதி துன்பமா பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனையா என்ன மற்ற நம்மை நெருக்குகிறதா நம்மை வந்து சைடுவப்படுத்துகிறதா சகித்துக் கொள்ளுங்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதை பொறுமையோடு சகித்துக் அது சகித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்து வருகிறது என்ன அருமையான கத்திர பிள்ளைகளே நமக்கு வருகிற எந்த சூழலையோட தகவல நோக்கி கூப்பிடுவோம் அந்த சோதனை நோக்கிலே தப்பித்துக் கொள்ள போக்கையும் அவர் நமக்கு நல்குவார் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள போக்கையும் சோதனை வரும்போது ஒதுங்கி நிற்க மாட்டார் ஒதுங்கி நின்று கொள்ள மாட்டார் அவர் சோதனை நெருக்கமாக இருப்பார் அடிக்கடி தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் தேவ பிரசனத்தினால் நிரப்புவார் நம்மை குலங்க குழுங்க சிரிக்க வைப்பார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்றோம் குழுங்க சிரிக்க வைப்பார் நமக்கே பார்த்து விடுவார்களோ என்று எண்ணத்துக்கு இருக்கும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்றோம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் நமக்கு அது தீமை போல் தெரியும் ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரே இப்படி வந்துட்டு இப்படி ஆயிட்டு என்று நமக்கு சில விளை தனித்திருந்து புலம்புகிறவர்களா இருப்போம் சோதனை சகித்துக் கொள்ளுங்கள் சோதனை சகித்துக் கொள்ளுங்கள் அதில் உத்தமன் என்று விளங்கின பின்பு கருத்து அன்புகிற வாக்கு சட்டமிடப்பட்ட அன்பு வைத்திருக்கிற யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு துன்பங்கள் வரும் சோதனை வரும் என்று எறை வாக்கு சொல்லுகிறபடினால ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன் கூடங்குளம் என்ற ஒரு இடத்துல ஒரு அம்மாவை ஜெப கூட்டம் நடத்தினார்கள் இருக்கிறார் நிறைய மக்கள் வருவார்கள் அவர் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் வெளிநாட்டிலிருந்து வருவார் அங்கே ஜப கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு எல்லாம் வகுமதி வாங்கி கொண்டு வருவார் அதுக்காக அந்த கிறிஸ்துமஸ் நெருங்க நெருங்க அங்க கூட்டமும் ஜாஸ்தியாகும் அப்ப லாஸ்ட்ல கேட்பார் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று லாஸ்ட்ல கூட்டம் பெரிதாக இருக்கும் அத்தனை பேருக்கும் வெகுமதி வாங்கி கொண்டு கொடுப்பார் நாளைக்கு வரப்போகிறார் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார் வீட்டில் ஒரே ஆர்வலர் ஆர்ப்பாட்டம் கணவர் வருகிறார் அப்பா வருகிறார் கிறிஸ்துமஸ் இருக்காதோ ஒரு டெலகரா வந்தது கணவர் இறந்து போறார் முதல்ல என்ன செய்தார்கள் கையில் பயபட ரெண்டாக கிழித்தார்கள் வீசி விட்டார்கள் வீட்டுக்கு வந்த மக்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் இந்த கடவுளை கும்பிட்டுவர்களே இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவியல் நம்பிக்கைகளாயிருப்போமானால் எல்லா மனிதர்களை பார்க்கலாம் பரிதாபம் பரிதமிக்கக்கூடியவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லது குறைகள தமிர்கள் யார் என்று சோதனையில விளங்கும் இப்படி காலம் கிடந்தது இந்த மாவுக்கு இரண்டு வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது கடவுள் வரைய அவருக்கு பார்த்து கம்பியிலிருந்து வர பணங்கள் ஒன்றும் தடையாகி போய்விட்டது அப்புறம் அவர்கள் அலைந்து திரிந்து எங்க ஜெப வீடு இருக்கிறது தேவ மனுஷர்கள் எங்க இருக்கார்கள் ஜெவம் ஜெபம் என் மேல என்னுடைய கதி என்ன என்று வள்ளியூருக்கு வந்தார் அவர்களை மிகவும் கண்டித்து சத்தம் ஆலோசனை கொடுத்து ஆறுதல் சொல்லி ஜபம் மண்ணி அனுப்பி கருத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் எல்லா பணங்கள் வந்தது பிள்ளைகளை கட்டி கொடுத்தார்கள் நன்றி சொன்னார்கள் அருமையான கற்றுடும் பிள்ளைகளை அதில் சோதனைகளை உத்தமர்களாக விளங்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு வருஷம் போச்சு தோத்துட்டு அடுத்த அப்படிதான் வாழ்க்கை அவருடைய கெப்பாசிட்டி குறைந்தது அருமையான கத்தடி பிள்ளைகளே இந்த நாளில் கத்தடி வார்த்தை நிலமை பார்த்து என்று சொல்கிறது கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சோதனை சகிக்க கூடிய ஒரு ஜீவியம் என்று கத்தளை தெருவாக்கு சொல்லுகின்றது இளையிலுவையா இளையிலுவையா அருமையான கத்தளை பிள்ளைகளே சரீரத்திலேயும் விலகினார் நோயாளிகள் மேலே போடுங்க சோமாயில் நிழல் பட்டு சோமியல் அற்புதங்கள் மடித்தோர் உயிரோடு எளிமின் இவருடைய சரீரத்தில் ஒரு சோகரை இவருடைய இருக்கின்றது மற்றவர்கள் அவர் தேவனத்தில் அங்கலாய்த்தாரா அவர் என்ன செய்தார் பாருங்க கலாச்சாரங்களின் நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் முதலாந்திரம் உங்களுடைய சந்தோஷம் முதலாம் தடவை உங்களிடத்தில் வந்திருக்கும் போது சரீர பலகரத்தோடு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிட்டு அறிவித்தேன் உண்டா இருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் என்னுடைய சரீரத்தில் ஒரு சோதனை இருந்தது அந்த சோதனை குறித்து நீங்கள் அரோஸ் தேவதூதனை குணமாக்கவில்லையா என்று கேள்வி கேட்கவில்லை அந்த சோதனை கண்டு நீங்கள் இடரவில்லை அந்த சோதனையை நீங்கள் சொல்லிக் காட்டவில்லை என்னை தேவனை போலும் தேவ தூதனை என்ன சொல்ல ஒரு சோதனை இருந்தது அந்த சோதனையோடு நான் சூசிசத்தை அறிவித்தேன் சோர்வடைந்து போகவில்லை அறிவையான கட்டடி பிள்ளைகள நாம் எல்லாம் நிறைவா இருக்க வேண்டும் ஒன்றும் குறைவா இருக்க கூடாது என்று நாம் எண்ணுகின்றோம் எல்லாம் நிறைவாயிருந்தால் கட்டளை ஒழித்து செய்யலாம் பிறருக்கு அளவு சத்தியத்தை பற்றி சொல்லலாம் என்று நாம் நினைக்கிறோம் சகித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் சாட்சி நாம் அறிவிக்க வேண்டும் அவருடைய சுசிசத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன் ஆண்டவர் எனக்கு இப்படி பழிவிட்டாரு எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று அல்ல கருத்தை நேசிக்கிறார் தமிழில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வாக்கு ஒரு இடம் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் சோதனை சகிக்கிறவர்களுக்கு கொடுக்கின்றார் என்று நாம் காணுகிறோம் தேவனாய் கர்த்த தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் என்று கத்தோட திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் நிறுவனம் எழுதும் போது எட்டு முப்பத்தி ஐந்து முதல் உமது முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்ன படுகிறோம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ துன்பமோ நிர்வாணமோ நிர்வாணமோசோமோசமோட்டமோட்டமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறோம் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே ஆமா தேவனுக்கு மைமை உண்டாவதாக நம்பியில் ஒருவர் அன்பு கூறுகின்றார் அவர் மூலமான ஜெயம் இருக்கின்றோம் இவைகள் இவை தோல்வி அடைகின்றது உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு என்னென்ன வருமோ எல்லாவற்ற வாக்கு ஜீவகிரத்தை பெறுவதற்கு சோதனை சகிக்க வேண்டும் என்று கத்துடை வார்த்தை சொல்லுகின்றது பிழையற்பாட்டு புதியற்பாட்டு காலத்தில் பழைய பிரசுத்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்த காகின்றோம் இன்றும்போது தேமாய் பிரமஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான் பாடுகளை சகிக்க விரும்பல என்று சொன்னாரென்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே இன்று கத்துடை வார்த்தையை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால் சோதனை உண்டு சகிக்க வேண்டும் சகிக்கிறவர்களுக்கு ஜீகிடத்தை கர்த்தர் வாக்கு அருளியிருக்கிறார் சோதனை சகிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில பொறுமை உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும் சோதனை சகிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து வெளிப்படும் போது கனமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாகும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று திருவாக்கு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நவ்வா சேதை கொண்டு போவதற்காக ஆண்டு விரும்புகின்றார் இந்த மேடைகளில் நாம் பார்ப்போம் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கர்த்தனை போட்டு விடுவாங்க அவர் சில விட லேசாக திறந்துட்டு அவங்க ரெடியா இருக்க படப்படி போட்டுவாங்க அப்ப உள்ள என்னென்ன நிகழ்ச்சி அவங்க நடக்கப் தெரியும் இதே மாதிரி நாளை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயும் ஆண்டு நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் காட்டுகிறார் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து காட்டிவிட்டு மறைத்து வைத்திருக்கின்றார் அவ்வளவு பெரிய கணம் கணம் என்றால் அதை பற்றிய விவரங்கள் ஒன்றும் இல்லை அதாவது மகிமை என்றால் அதற்கு முடிவில்லை அவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தில் நம்மை கத்திர அழைத்திருக்கிறார் நான் நாம் தியாகம் செய்வோம் அப்பணம் செய்வோம் இந்த சொற்பைக்கும் பூவுக்கும் இந்த வாழ்க்கை இருக்கின்றது இது ஒரு நாள் சூரியன் கடுமையிலுடன் உதிக்கும் போது போயிடும் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை வாழப்போகிற வாழ்க்கை என்பதான் இருக்கின்றது அதற்கு கத்திரம் அழைத்து இருக்கின்றார் அழைத்து இருக்கிறபடியாக அந்த வழி எந்த வழி இந்த வழிதான் கத்திரா எஸ் கிறிஸ்துவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் இந்த வழியாகத்தான் சென்றார் என்று நாம் அடுத்து பார்ப்போம் தேவனுடைய பரிசுத்தன அமைச்சருக்கு மகிமை உண்டாவதாக அவர் இந்த வழியாகத்தான் சென்றார் என்று நாம் காடுகிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எவ்வளே இருக்க நிறுவோம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியத்தை நமர்வர் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தேக அவனுக்கு மயிமை உண்டாவதாக அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர உதவி செய்ய வல்லவராக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இருக்கும்போது என்று இவருக்கு தெரியாது ஆண்டவராக இந்த பாடுகளின் வழியாக சென்றார் அவர் தேவனாக இருந்த சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக நான் தான் வழி என்று சொல்லி முதலாவது அவர் அந்த வழியாக சென்று பெங்கேற்கிறார் பிதாவிட வலது பாசத்துல மகிமையாக விற்றிருக்கிறார் என்று நான் காணுகிறான் நானும் ஒரு நாள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை பார்த்தேன் ஒரு நாள் பார்த்து அது அவ்வளவு மகிமையான இடம் அது நாம் அமரக்கூடிய இடம் அல்ல ராஜாக்கள் அமரக்கூடிய சிங்காசனம் அதை நான் பார்த்தேன் கிரீடங்களோடு இந்த சிங்காசனம் இருக்கு உள்ளே போவதற்கு அழைப்பு உள்ளே இருந்து வந்தது வெளியிருந்து ஒருவர் ஓங்கி என் முதுகில் அடித்து இப்ப போகாதே என்று சொல்லுகிறதாக இருந்தது நான் பார்த்தேன் பாம்பு தேண்டி உயிர் போகக்கூடிய கடைசி நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் மையமண்டதாக வந்து உட்கார சோதிக்கப்பட வேண்டிய காரியம் இந்த பரீட்சை எல்லாம் ஜெயித்துதான் அங்கே போக முடியும் போக முடியும் அந்த இடம் காட்டப்பட்டதுல நிலைத்திருந்து நான் இந்த பாடுகளை சகித்து பொறுமையோட சகித்து இதுல வெற்றி பெறுவேன் ஆனால் அந்த இடம் எனக்கும் கிடைக்கும் இப்பொழுது காட்டப்பட்ட வழி என்ன என்றால் சோதிக்கப்பட வேண்டும் சோதனை அனுமதிக்கிறார் இந்த சோதனையை நாம் சகித்துக் கொண்டால் தேவன் தம்பியில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு ஜீவகிரத்தை தருவாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அமைப்போல் அவர் சோதிக்கப்பட்டோம் நாலாம் அதிகாரம் எவரின் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பரதவிக்கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டோம் என்னதான் பாவம் இல்லாதவராக யோகை பற்றி எழுதும் போது என்று உதகினால் செய்யவில்லை எப்போ சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனையை எத்தனை பேர் சோக்க முடியும் பத்து வாலிவு பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பத்து பிள்ளைகளும் போயிட்டாங்க அருமையானவர்களே நமக்கு சில செய்திகளை கேட்கும் போது அதிர்ச்சி ஏற்படுகிறது கர்த்தனமை தாங்கி கொள்ளுகின்றார் கர்த்தனமை தாங்கி நிலைநிறுத்துகிறார் பத்து பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் போயிடுச்சு பெருமையாகி விட்டார் மிருக ஜீவனங்களும் போயிட்டு வேளாண்மையும் போயிட்டு எல்லாம் போயிட்டு சொல்லிட்டார் அங்க போயிட்டார் எங்கே பிறப்பிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நிர்வாணியா அந்த நிர்வாணியாக போகிற அவர் பாவமில்லாத பாவம் செய்யவில்லை அவர் பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்யலை ஆண்டவர் தேவன் நமக்காக பாடுபட்டார் அவரும் பாவமில்லாத பிரதான ஆச்சாரியராக நமக்காக இந்த பாடுகளை பட்டார் என்று இரவு வாக்கு அருமையான கத்துரை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை ஒருமுறை கூட நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒருமுறை கூட சிந்தித்து பார்ப்போம் ஒரு சின்ன பல்லு வழி கூட நம்முடைய விசுவாசம் போயிடுது நம்முடைய உத்தம குணத்தில் சரிவு ஏற்படுகின்றது எனக்கு நம் கர்த்தனை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டோடைய திருவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டு வரை நான் சொந்திருக்கிறேன் இலையிலா இல்லையிலா இலையிலோயா தேவனுக்கு மைமை உண்டாவது நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியர் நமக்கு இருக்கின்றார் அவருடைய திருவாக்கு தான் நமக்கு சொல்லுகிறது சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள் சோதனை நேரத்தில் வாய்ப்புதறி பேசிவிடாதீர்கள் சோதனை நேரத்தில் வந்தவுடனே குரலமாக முன்முறுத்தார்கள் அல்லவா இந்த ஊழியக்காரன் அல்லவா நம்மளை கிடைத்தது நம்ம வீட்டுக்காரரை முதலாவது இழுத்து நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்ம இருக்கின்றதா சோதனையை நாம் சகிக்கிறோமா அதாவது வழியை சரியாக தெரிந்து கொண்டவர்கள் தான் சோதனையை சகிப்பார்கள் என்று நாம் காணுகின்றோம் மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளே நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறார் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறபடினாலும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சோதனை சோதனை அதாவது நாம் எல்லா காரியங்களிலேயும் சிலர் நன்றாக பாவரிக்கை செய்து நன்றாக சுத்திகரித்து நன்றாக அப்ப சோதனை வந்தவுடனே அது நினைப்பாரு அது உண்டு தவறு நாளை நமக்கு சோதனை வருகின்றது இல்லை நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது சோதனை வருகின்றது பெற்று பரிசுத்தாவி பெற்று கரையே என்ன சத்தம் உண்டானது இவரேசகுமாரன் இவர்களே பிரியமா இருக்கிறேன் சத்தம் உண்டாயிற்று அடுத்து என்ன நடந்தது என்றால் அதாவது சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு அந்த அந்த அதாவது திருடர்கள் மரணர்கள் கையில ஒப்பு கொடுத்து அங்கே வல்லமையை காண்பிப்பேன் என்று சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு பேசவில்லை திடீரென்று திருவனந்தபுரம் போங்க இந்த பிரகாரம் இன்னொன்னு அடையாளத்தின் முடித்தோர் ஏரோற்றமை தாண்டி என்ன ஒரு தோப்புகளை கொண்டு விட்டுட்டது அங்கே போறது நாலஞ்சு பேர் ஓடி வந்தார்கள் எங்களை கேள்வி கேட்டார்கள் ரெண்டு பேர் சொன்னார் தூக்கடா கொண்டு போகலாம் என்று சொன்னார் பேக்கெல்லாம் பறித்து கொண்டு எங்களை அனுப்புறது கருத்தர் தான் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் சோர்ந்து போக இல்லை எங்களுடைய பொருள்கள் எல்லாம் பிடித்து பிடுங்கிக் கொண்டார்கள் குடையெல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் சோறு என்ற மலையில நனைந்து ரெண்டு பேர் கை போட்டார்கள் எங்களை தூக்குவதற்காக அப்படி இதை விட சில நாளாகத்தான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாள் எங்களை போல நாலு பேரை ஒரு மனிதன் தூக்குவாங்க பயன்களை தூக்க முடியாது அப்படி பாரமுள்ள பாரமான கல்லாக மாற்றிவிட்டார் லேலுயா லேலுயா எனக்கு அது இன்று நடந்த நிகழ்ச்சி போல தெரிகின்றது நாம் ஐயா என்று சொல்லவில்லை கடவுளை என்றும் கூப்பிடவில்லை என்ன நடந்தது என்றும் தெரியாது தேவன் தான் இங்கே அனுப்பினார் சுவாமி சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் கண்ணை விழித்து கொஞ்ச நேரம் கழித்து ஆவியில் தெளி உண்டானது கண்ணை விழித்து பார்த்தோம் நூறு அந்த பக்கம் நிற்கிறார்கள் அத்தனை பேரும் எப்படி போனார்கள் என்று தெரியாது நம்முடைய பொருள்கள் எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது மழையும் பெய்கிறது அங்கிருந்து சொன்னார்கள் அண்ணமார போயிடுங்க பொருளை வாங்கிடுங்க தெரியாமல் சரி மன்னித்தோன்று ஒரு சொல்லிட்டு போயிடுங்க என்ன நடந்தது தெரியாது மறு வந்தார்கள் வந்து யாரிடம் சொல்லி விடாதீர்கள் உங்களுடைய பொருள்களை வாங்கிக்கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப கையெழுத்து கும்பிட்டு விட்டு போனார்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் ஒரு ரூம் போட்டு அண்டு துணியெல்லாம் காய போட்டு விட்டு ஜவம் ஆண்டவர் சொன்னார் இவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் சொன்னதை செய்து விட்டீர்கள் இதே இடத்துல என்னுடைய சபை இளம்பும் இவளைலாம் அந்த பைத்தியக்காரர்களாக கொண்டு வரப்படுவார் என்று நான் மகிழ்ச்சி போகலாம் என்று எங்களை அந்த இடத்தில் திருவனந்தபுரத்தில் நம்முடைய சபை எழுப்பி இருக்கிறது சிலையில நம்முடைய சபையை சொந்தமாக கட்டணம் வாங்கி அங்கே நம்முடைய ஆராதனை நடக்கிறது அதற்காக ஆண்டவர்களை சொல்லி வைத்திருக்கிறோம் அன்றைக்கிற அருமையான தேவன சோதனை அண்டவரே இப்படி ஒரு இடத்துக்கு எங்களை அனுப்பினீர் இப்படி இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பாடுகள் படுவதற்காக எங்களை கொண்டு வந்தீர்கள் என்று நாம் கேட்கவில்லை இந்த ஊழிய காலத்தில் நாங்கள் எத்தனையோ முறைகள் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாம் அதை பற்றி ஒன்றும் சொல்ல ஆண்டு சுத்தம் நாம் இந்த இப்படியே புறகத்துக்கு போகிறதாயிருந்தாலும் அவருடைய சுத்தம் கர்த்தர் அப்படி விடுகிறது இல்லை அப்படி விடுகிறது இல்லை ஹலே சோதனையை நாம் சகிக்க வேண்டும் சகிக்கிறவர்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணி இருக்கின்றார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொலுத்துகிறேன் மத்திய நான்காவது முதலாவது வாக்கியத்தை வாசிக்கால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக யாரால் கொண்டு நாற்பது உபவாசம் இருந்து சத்துரை மேற்கொண்டார் அருமையான கத்த பிள்ளைகளை வார்த்தை என்ன சொல்கிறது சோதனை சகிக்க வேண்டும் சோதனை பற்பல வகையிலும் இருக்கும் நமக்கு பற்பல வகையிலும் இருக்கும் சரீரத்திலேயும் நமக்கு சோதனை வரும் அவைகளை சகிக்க வேண்டும் சொன்ன காரியத்தறி ஒரு காய்ச்சல் மண்டியிலேயே ஐயோ இன்று நாம் சோர்ந்து போகிறோமே அருமையாளர்களே சோதனை ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய தகுதி பிரகாரம் சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் அவைகளை சகிக்க வேண்டும் என்று இரவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு அவரை நான் சோத்தரிக்கிறார் தேவருக்கு மகிமை உண்டாவதாக இவர் சார் இருந்தார் ஊருக்கு வருகிற நாளில் ஆக்சிடண்டில் அவருக்கு கால் ஒடிந்து போய்விட்டது அவரை கொண்டு போய் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள் பின்னர் எங்களுக்கு செய்தி வந்தது அந்த அந்த ஆஸ்பத்திரி சரியில்லை என்று அவர் இன்னொரு ஆஸ்பிரலுக்கு மாற்றினோம் அங்கே வைத்து விட்டு திருப்பி நாங்களே அவரை அட்மிட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து போய் பார்க்க போனோம் பார்க்கும்போது அதாவது எப்படி இருக்குது சார் நல்லா கவனிக்கிறாங்களா என்று கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் அதாவது இந்த நர்ஸ் ரொம்ப நல்லவங்க டாக்டர் ரொம்ப கடுமையான மனசன் என்று சொன்னார் என்ன கேட்டோம் அதாவது பேண்டேஜ் தினமும் மாற்றணும்னு சொல்லி தினம் பேண்டேஜை அவுக்குறதுக்கு வருவாங்க நம்ம தங்கச்சி வலிக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்போ சார் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கணும் போயிடுவாங்க டாக்டர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கம்பல்சரியாக என்னை கஷ்டப்படுத்தி இந்த வேலை செய்கிறாருன்னு சொன்னார் நான் சொன்னோம் அவர்தான் இந்த டாக்டர் தான் உங்கள் மேல அன்புள்ளவர் நேச்சல்ல இப்படி ஒரு காலை கோணக்காலாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க டெய்லி பேண்ட் அவருக்கு சரியா சிகிச்சை கொடுக்கலன்னா என்ன ஆகிடும் காலு வாங்கி போகும் அந்த டாக்டர் உங்கள் மேல் அனுபவித்து உங்களை அவர் நல்ல மனிதனாக நல்ல காலுடையவராக நீ ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அது கஷ்டமாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பின்னாலும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நாம் சொன்னோம் அப்படி நல்லபடியாக இல்லையிலா தேவனுக்கு வாய்மை நம்மை அப்படி ஏற்பட்ட நிலையில் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது நமக்கு கனமும் புகழ்ச்சியும் நமக்கு கீர்த்தி உண்டாக செய்ய முடியாது ஆண்டவர் சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் சேவன் வைத்திருக்கிற கோபதாபங்கள் எரிச்சல்கள் சகிப்பன் சகிப்பின் தன்மை இல்லாமல் எல்லாம் மாறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்றால் சோதனை கருத்து அனுமதிக்கிறார் என்ன கொண்டு வருவோம் போர்மையை கொண்டு வருவான் பொறுமைய பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் இப்படி நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வருவதற்காக கர்த்தரி அலோடு பண்ணுகிறார் என்று திருவாக்கு கொஞ்சம் சமையல் வீட்டில நடக்கும் சொல்ற நானும் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஆத்திரம் வந்து அப்படி பண்ணிடுறதே அப்படின்னு சொல்லுவார் அதற்கு மருந்து என்ன தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதுவா அதற்கு தான் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜை நாம் அடைவதற்காக நற்குணம் படைத்தவர்களாக மாறுவதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவர்கள் நான் சோதனைகிறார் ஹலே லோயா தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில் வருகிற சோதனையை நாம் சகித்துக் கொள்வோம் அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கலாம் தேவனுக்கு மகிமே பபு சொன்னார் அது முதல் விஷயம் உங்களத்தில் வந்திருக்கும் போது சரீரத்தில் உண்டான சோதனையோடு உங்களுக்கு சுசிசத்தை பிரசித்தை சொல்லுகின்றார் உங்களுக்கு பிரசிக்கிற தேவனுடைய மனிதர்களும் பற்பல சோதனைக்குள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் பற்பல ஒரு சோதனை அல்ல பலவிதமான சோதனைக்குள்ளே இருந்துதான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவ சுத்தமாக இருக்கிறது அப்படி சோதிக்கப்படுகிறவர்கள் தான் உதவி செய்ய முடியும் அவர்களுக்கு தான் சோதனை என்றால் என்ன என்று தெரியும் சோதனை என்று பைபிளே புத்தகத்திலே படிக்கிறவர்களுக்கு தெரியாது கடன்பட்டவர்களுக்குத்தான் கடனுடைய கொடுமை எப்படி இருக்கும் கடன் கொடுத்தவர்களை காணும்போது எவ்வளவு கூச்சம் எவ்வளவு விலகிற தெரியும் வியாதிப்பட்டவர்களுக்கு தான் வியாதியுடைய கொடுமை தெரியும் கணவனால் விமேசப்படுத்துகிறவர்கள் பட்டவர்களுக்குத்தான் அதனுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று தெரியும் ஆகிய தேவர் ஆச்சாரியனாக இருந்தார் அவர்தான் நமக்கு வழிகாட்டி அவர்தான் அந்த வழியே அவர் சென்ற வழியே அவர் காட்டிய வழியே யார் சொல்கிறார்களோ அவர்கள் அவர் இருக்கிற இடத்தில் போய் சேர்வார்கள் என்று நிறைவாக்கு சொல்கிறபடினால நான் பல சோதனைகள் ஒரு சார் அற்புதங்களை செய்தார் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொன்னார் அதை கொண்டு இப்படி செய்கிறேன் சோதித்தார்கள் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாக பதில் சொன்னார் அரசாங்கத்தோடு மோட்டிடுவதற்காக ராஜா மூலமாக பகைக்கப்படுவதற்காக ராயனுக்கு வரி கொடுக்கலாமா என்று கேட்டு சோதித்தார்கள் என்றுதான் சொல்லி காண்பித்தார் வரி கொடுக்கணும் தான் சொன்னார் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியர் பாவம் செய்யவில்லை அருமையான கச்சிட பிள்ளைகளை பதறிப்போய் அவர் பேசவில்லை அவர் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியனாக நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை மூன்றாவதாக ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை கொடுத்த ஆசீர்வாதத்திலே பாதிப்பு ஏற்படும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப கொடுக்கும் முடியாக கேட்கும் அநேகர் அந்த சோதனையிலே பின்னடைந்து விடுகின்றார்கள் ஆபரகாமை தேவன் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு நன்றாக பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிமையாக மனதுக்கு மகிழ்ச்சியாக அவருக்கு இருக்கின்ற நேரத்தில் அடுத்து ஒரு சோதனையை வைத்தார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன்மை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆரகாமை என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் அழைத்துக் கொண்டு போய் அங்கே நான் உனக்கு மலைகள் ஒன்றின் அவனை தகன பலியிடு என்றார் மயிமை உண்டாவதாக அதற்கு பின்பு ஆபரகாமை கர்த்தர் சோதித்தார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் பின்னால வயசு காலத்துல கொடுத்த அந்த ஏக கொண்டு போய் செலுத்துவாயா பலி செலுத்துவாய் என்று கேட்டார் சரியான பூரணமாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையிலே பலிகொடுத்தவர்கள் பறிகொடுத்தவர்களானது மத்தியில உண்டு அல்லவா அதன் திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டல்லவா அருமையான தேவடைய பிள்ளைகளே ஆமரகாமி சோதித்தார் லேலுயா அவர்கள் அமை கருத்தர் சோதித்தார் முதல்வன் உண் குமாரன் கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துவாயா என்று கேட்டார் ஆசீர்வாதத்தை பெற்ற பெறுவரைக்கும் விசுவாசமா இருந்தார் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்கும் போது அதை அவரை விட்டு எடுத்துக் அந்த விசுவாசம் இருக்கிறதா இதை சகித்துக் கொள்ளுகிறானா என்கிறதை கர்த்தர் பார்க்கிறார் சகித்துக் கொள்கிறானா பலி செலுத்துவாயா என்று கேட்டார் சரியா நீர் தான் மகனை பலி செலுத்தினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறார் ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா பலி செலுத்தி விட்டார் மனதார ஆனா பழி செலுத்த விடாமல் கர்த்தர் தடுத்தார் வேதம் இப்படி சொல்லுகின்றது பதினோராமதி காரம் மூன்று வசனங்களை நான் வாசிக்கலாம் ஏனும் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தாம் சோதிக்கப்பட்ட பள்ளியாக ஒப்புத்த போது ஈசாக்கு பலியாக ஒப்புக் கொடுத்தான் என்று சொல்லப்பட்ட ஈசாக்கிடத்திலோடு சந்ததி பெருகும் என்று சொன்ன போது பெற்றவன் எழுப்ப தேவன் வல்லவரில் பலி செலுத்திவிட்டாலும் மரித்தோரில் இருந்து அவனை நான் தகனபலி ஆக்கிவிட்டாலும் அதிலிருந்து அவனுக்கு உயிர் கொடுக்க கருத்திருக்க முடியும் என்று விசுவாசத்தோடு அப்படி செய்தார் ஒரே பேராணவ ஒரே பல ஒப்பு கொடுத்தது அருமையான கட்டுரை பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக ஆனவர் சோதனை அனுமதிக்கிறார் கத்துடைய வார்த்தை சொல்ல சோதனை வந்தாலும் சரி இதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் கேவன் அதுல சோதனை வைத்தார் இந்த சோதனையில ஜெயிக்கிறானாத்தார் இன்றைக்கு அவருடைய சந்ததி பெயர் பெற்ற சந்ததியாக திகழ்கின்றது வல்லரசது விஞ்ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கின்றார்கள் உலகமே அவர்களைக் கண்டு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தேவனுக்கு மயமே அருமையான கற்றப்பிள்ளைகளை சோதித்த பிறகுதான் நமக்கு அந்த சேஜு உண்டாகிறது என்று வேதம் சொல்லு யோகும் அதை சொல்லுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பெரிய சோதனை மத்தியில் அவர்களுக்கு அன்றைக்கு போதகர்கள் கிடையாது வேதாகமம் கிடையாது அவர்களுக்கு ஆராதனை வழிபாடுகள் கிடையாது அப்படி இருந்த அவருடைய அறிவு எப்படி இருக்கிறது என்று பாருங்க யோகின் புஷ் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஆனாலும் வைத்திருக்கிறார் அதிலிருந்து கழிவுகள் எல்லாம் நீங்கி போய்கொண்டே இருக்கின்றது அகல்கிறது என்னை சோதிக்கிறார் சோதித்த பிறகு ஒன்னாக விளங்குவேன் அருமையான கச்சிட தேவனுடைய மனிதர்கள் அப்படித்தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாரந்தோறும் சபை கூடுதல் போதனைகள் பற்பல வகையான வாய்ப்புகள் கையில இவ்வளவு பெரிய வேதாகமும் அவர்களுக்கு கிடையாது அப்படி இருந்த போதிலும் அவர்களுடைய விஸ்வாசம் தேவனுடைய வார்த்தை எப்பாவது அவர்களுக்கு வரும் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் அவற்றுண்ட மகனை கூட வாக்கு ஒன்றும் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவாடினாலே இந்த சந்ததி தானே அவனை பலி செலுத்தி விட்டாலும் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று அவடைய விசுவாசம் அப்படி இருந்தது அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை சோதித்து விடுகிறவரல்ல பொன்னாக மாற்றி விடுவார் என்று சொல்லுகிறார் ஹெலேலு தேவனுடைய பரிசு ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான நம்முடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவராக தேவனுக்காக சோதனைகளை சகிப்போம் ஹலேயா உங்களையும் என்னையும் கருத்தார் எதனால அறிகிறாரா செஞ்சுதோ பதினொன்று ஐந்து ஒருவர் உள்ளம் வெறுக்கிறது ஆமா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்த நீதிமான சோதித்து அருகிறார் உங்களை என்னையும் சோதனையின் மூலம் தான் அறிகின்றார் இந்த சோதனையில் இவர்கள் எப்படி இருந்தார்கள் சோதனையில் எப்படி இருக்கிறார்கள் என்று திருவாக்கு சொல்லுகிற அப்படினால நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயாவதாக சம்பளம் வாங்கிட்டு வருவார்கள் எல்லாம் போக செலவுக்குத்தான் காசு இருக்கிறது கர்த்தருடைய பங்கை எங்கே செலுத்த கர்த்தர் இப்படி ஒரு நிலை வைத்து கொண்டு சோதிப்பார் இதுல சிலர் என்ன செய்வார் தேவனுடைய காரியத்தை நான் முதலாவது செய்தேன் பின்னர் கர்த்தர் என்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார் இது ஒரு சோதனை இலைய இல்லையா நீதிமான பற்பல் வகையிலையும் கர்த்தர் சோதித்து இல்லையா இல்லையா இல்லையா இல்லையா நான் ஒரு தடவை நான் தனித்து எங்கேயும் பயணம் செய்கிறது இல்லை பாஸ்டோர்டு தான் இப்படி பயணம் செய்வோம் ஒரு நாள் நான் தனியாக வள்ளியூருக்கு வழக்க கலக்காடுன்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு நான் பயணம் செய்ய வேண்டியது அப்படி இருக்கும்போது எனக்கு போக வர பஸ்ஸு காசு இருக்கிறது மேற்கொண்டு ஒரு இருபத்தைந்து பைசா கையில் வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் பயணம் செய்வேன் பயணம் செய்துவிட்டு பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு காலு ஊனமான மனுஷன் உள்ளே வந்தார் உதவி கேட்க அப்போ எனக்கு நாலுனா கூடு நாலுனா கூடு இருபத்தஞ்சி திசாக கொடு என்று ஏவுது அப்போ நான் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வர வேண்டுமே என்று சொல்லி மனதை கொஞ்சம் இது பண்ணிக்கோட்டேன் பஸ்ஸும் புறப்பட்டது அந்த மனிதன் கால் வழங்காத மனிதன் இறங்கி கொண்டான் கொஞ்ச தூரம் பஸ் மூவாயி போகும்போது கர்ச்சிப்படுத்த முகத்தை துடைப்பதற்காக கட்சிப்படுத்து எடுத்தேன் இந்த நாலணா அந்த கர்ச்சி பூல இருந்து பொத்து பஸ்ஸில் விழுந்து எங்கேயோ போயிட்டு உருண்டு ஓடிச்சது அவ்வளோதான் எங்கே போச்சுன்னு தெரியாது போயிட்டு உடனே எனக்கு நல்ல ஒரு எச்சரிப்பும் போதனையுமாக அது என்னுடைய அறிவுக்கு ஏற்ற பிறகு ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டேன் ஆண்டு ஒரு இந்த காசு திரும்ப கிடைத்தால் வரும்போது அதே மனிதனை கண்டால் நான் அவளுக்கு கொடுத்து விடுறது அப்போ நான் அங்கே இங்கே பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்று எல்லாம் சீட்டுகளில் இருக்கிறவங்களை என்ன என்னென்னு கேட்டாங்க இப்படி உடனே அவங்கவுங்க சீட்டுக்குள்ளே எல்லாம் குறிந்து பார்த்தாங்க கிடைச்சது காசை எடுத்துக்களை கொடுத்தாங்க இல்லையிலையா பஸ் மோடி போன பிறகு இந்த புறத்தனை பண்ணின பிறகு அது கிடைத்தது வைத்துக்கொண்டு நான் கவனமாக இருந்தேன் அங்கோட வேலையை முடித்து விட்டு திரும்பி அதே ஸ்டாப்ல பஸ் நீக்கும் அந்த மனிதர் வருகிறாரா என்று பார்த்தேன் பழைய சோதனை அந்த ஆள் இந்த சோதனைகளை நான் என்ன செய்கிறேன் கையில கொடுத்தேன் எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டான இளையலுயா இளையலுயா சோதித்த பிறகுதான் அந்த சமாதானம் அந்த சோதனை நான் நிலை நிறுத்த அப்படின்னாலும் சகித்துக்கொண்ட அப்படினாலும் இருபத்தி ஐந்து பயசாய் அதை நான் சகித்தது மயிம அப்படிப்பட்ட காரியங்கள் அறிவிப்பு ஆண்டவர்கள பிள்ளைகளே நமக்கு இக்கட்டான நிலைகளை வைத்து பல சோதனைகளை கருத்தொண்டு வருவார் இதை நான் ஜெயிக்க வேண்டும் ஜெயித்த பிறகுதான் அந்த உத்தமத்தில் நான் உறுதியாக நின்று அதை ஜெயித்து விட்டபெயித்து விட்டோம் என்றால் வாக்கு தந்தப்பட்ட எல்லா நன்மைகளும் தேடி வரும் ஹலே லோயா லே லோயா செய்வார் நான் என்னுடைய ஆய்க்குறி பயணத்தை ஆரம்பிக்கும்போது என்னிடல கையில் இருந்த பைபிள் அட்டை கிடையாது எல்லாம் பைபிளெல்லாம் உலைந்து தாழ் தாளாக இருந்தேன் அது ஒரு ரப்பர் போட்டை நான் கட்டி வைத்திருந்தேன் கட்டி வைத்து கொண்டு தான் போவேன் அங்கே போய் காற்றில் விற்ச்சேன்னா ஓடிடுவான் அப்படிப்பட்ட ஸ்டேஜில் தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது இப்படி நான் இருந்து காலம் கழித்த நான் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு சி பாஸ்டர் சின்ன பைபிள் கோல்டு போட்ட பைபிள் முதல்ல வெளியானது அப்போது அவர்கள் அங்கே பைபிள் சொசைட்டிகள் எழுதி இருக்கிறார்கள் எனக்கு ஒரு பைபிளும் அவர்களுக்கு விலகுண்ண பைபிளும் எனக்கு ஒரு விலகுறைந்த பைபிளும் அனுப்ப முடியாது என இருக்கிறது அனுப்பினால் பைபிள் வந்த பிறகு அதில் என்ன ஆச்சுன்னா விலகூன பைபிள் எனக்கும் அங்க விரகிறேன் இந்த பைபிள் போயிட்டு அப்போ அப்போ அவங்க கேட்டிருக்கேருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லியிருந்தேன்ட்டு அந்த பைபிள் அங்கே போயிட்ட வாங்கி தந்துடட்டா இல்லை இல்லை வேண்டாம் அது நியமிக்கப்பட்ட காரியம் அவருக்குன்னு கொடுத்தது போயிட்டு அதனால எனக்கு பழைய பிடி ஒன்று அனுப்பிவிங்க என்று கேட்டதாக நான் அறிந்து கொண்டேன் இளைய இலையா இலைய பைபிள் வாங்க வழி இல்லாமல் உலர்ந்து உலர்ந்து போன தாள்களை ரப்பர் கட்டி கொண்டு அதாவது நான் காடுகளாக ஜவாபாருங்களுக்கு அலைந்த காலங்கள் உண்டு இல்லையா இல்லையா அலைந்த காலங்கள் உண்டு சோதனைய சைத்தம் மற்றவர்கள் நல்ல பைபிள் வைத்திருக்கிறாங்களே நாமும் இந்த உலைந்த கிழிஞ்ச பைபிளை வச்சிருக்கிறோம் எண்ணவில்லை என்னோடய ரூமில் எத்தனை ஒய்புள் இருக்குது பாருங்க எண்ணி பார்த்தா பார்த்து பாருங்க இந்த ஒய்வுள் இருக்கு பைபிள் அந்த நல்ல பைபிள் ஒவ்வொன்று வித்தியாசம் வித்தியாசமாக கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் போன பத்து நாளைக்கு மேலே கூட நம்ம பைபிள் கொடுத்தேன் சேர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பேர் இவ்வளோ படிக்க முடியும் தேவனுக்கு மயங்க அருமையான கற்றல் பிள்ளைகளை சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சூழலை இருந்தாலும் கொஞ்ச நாள் சகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சோதனையை சகித்துக் கொள்வீர்கள் என்றால் உத்தவர்களாக விளங்கி விடுவீர்கள் கர்த்தர் வாக்கருடைய அனைத்து ஆசிர்வாதமும் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலி பெ வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா வரிசையிலேயும் நாம் பொறுமையோடு அவர்களை ஏற்றுக் கொண்டு சகிப்போம் என்று சொன்னால் கற்றடைசியில் நமக்கு அங்கே ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஜீவகிரீடம் சூட்டி நம்மை ஆசனத்தில் உட்கார்வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நாம் மேன்மையடைவதே எனது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் அதுபடியால் இந்த போலக வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த பெரிய சோதனையா இருந்தாலும் சகித்துக் கொள்கள் சகித்துக் கொள்கள் ஒரு அம்மா உண்டு தெரியும் கணவன் ஒரு குடிகாரர் அந்த அம்மா ஒரு மிகவும் பக்தி உள்ளவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஆள் ராத்திரி ஒருவாறு குடித்து விட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வருவார் வந்தோம் சத்தம் கேங்க இந்த வீடு வாடகை கொடுத்தது ஒரு பாட்டி இந்த அம்மா காலையில கேட்பாங்களே இல்லம்மா டெய்லி ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு சத்தம் கேட்குது என்னென்று பாட்டியே அங்க ஆறு கட்டில் கிடைக்கும் வீட்டில் கடி தாங்க முடியாம போட்டுமாழ அடிப்பார் கட்டில அடிச்சு அந்த மூட்டையெல்லாம் போயிட்டு படுப்பாரு எப்படியா எங்க அடிக்கிறாரு மூட்டை போயி அடிக்கல மனைவியாக்க அடிக்கிறார் சோதனை சகித்துக்கொண்டே இருந்தார் யாருக்கும் தெரியாது கர்த்தர் அவரை பிடித்தார் அவரை சந்தித்தார் இவர்களை விட பண்புடைய விசுவாசியாக மாற்றி விட்டார் அவரு ஆடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கிறது ரெண்டு மகிழ்ச்சி அடைந்தார் சோதனை சகித்துக் கொள்ளுங்கள் எவ்வகை சோதனையாக இருந்தாலும் சரி சரீரத்தில் ஏற்பட்ட சோதனையின் சோதனையை கொண்டு நான் உங்களுக்கு சுசேசத்தை பிரசங்கித்தேன் இந்த சோதனை நிமித்தமாக என்னுடைய ஊழியத்தை நான் உட்கடவில்லை என்னுடைய விசுவாசத்தை நான் தளர்ந்து போகவில்லை ஒரு வாரம் கூட கோயிலுக்கு வராமல் இருக்கவில்லை ஆமா தேவனுக்கு மயிமே இவர் தாத்தா இருந்தார் கோழிப்போர் வழியிலிருந்து வருவார் அவருக்கு வேலை வந்து பாறையில் கல்லுடைக்கிற வேலை அவர் வர வர அவருக்கு பைசாட்டு கால் உடைக்க முடியல ஒரு நாள் கோழிப்போர் வழியில இருந்து நடந்தே வந்து நடந்து காலையில் எல்லாருக்கும் ஒன்பது மணிக்கே இருக்கிற தாத்தா பஸ் அப்புறம் சொன்னார் ஆறாவது முடிஞ்ச வர சொல்ற குடியிருக்காலமே கிளம்பி வந்திருக்காரு நாய்கள்லாம் துறத்து கொண்டு வந்திருக்கிறது எப்படி விரிட்டுக்குள்ள வர வேணால கடைசியில் நிலைமைச்சு பதினஞ்சு வருஷமா இங்கே எங்கே நடக்கண்டாம் பஸ் ஆர வேண்டாம் நடக்க வேண்டாம் கோயிலுக்குள்ளதான் இருந்தார் பதினஞ்சு வருஷம் இங்கே இருந்து சொல்லுகிறேன் எந்த ஒரு பாடுகளா இருந்தாலும் சகித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் அதை உங்களுக்கு இன்பமாக மாற்றி தருவார் என்பதை தேவ சோபுத்திர அறிவித்துக் கொள்கிறார் சோதித்த பிறகு பொன்னாக ஆயிடுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அந்த ஆயுக்குரிய இருந்தார் இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைபாடாக இருக்கலாம் நெருக்கப்படுகிறது கஷ்டமாக இருக்கலாம் சகித்து கொள்ளுங்கள் சகித்து கொள்ளுங்கள் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுடைய மகளை செய்வார் கர்த்தர் என்ற வார்த்தையா சொல்லுங்க மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால்